நபி ஒன்பது ஒவ்வொரு ஒருவர் மட்டும் அல்லாஹுவின் பாதையில் போருக்கு புறப்படுத்தும் அதன் நற்கூலி இருவருக்கும் சமமாகவே கிடைக்கும் என்று நபி சொல்லு அலிகுல் சல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டு ஒன்பது ஆறு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இரண்டு பேரில் ஒருவர் அவர்கள் கூறிவிட்டு போருக்கு செல்லாமல் இருப்பவரிடம் போருக்கு சென்றவர் குடும்பத்திற்கும் அவரது சொத்துக்கும் நல்லதில் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டால் போருக்கு சென்றவரின் நற்கூழியில் பாதி அவருக்கும் உண்டு என்றும் கூறினார்கள்